அமாரியேருபரம் பத்சுபுணா ஆலயம் கருணாலயம் லோக்கிய பாதராயம் சூதிரபாஷ் வந்தே பகவந்த புனஸ்வந்தோ வை ருக்கோரு மூதவிபி வோமவியா திணா மூத்த மேவ் பீரியரங்கை துஷாசி ஷேமேவிரோ பூஷா விஷவே நோரி ஸ்வோஸ் பிரதிர் ஓமசம்பூவ் விஷய கத்தனியோப் சிரமவிதா அதர்வய ஜேய அதர்வேயிராங்கிம स भारवाजा से प्राहरा सौनको वै महाचाला अंगिस विधिवूपसन्न पच्च கேன் பகவோ விஜா விஜான தஸ்மோ வித்தியேஸ்மிரோ परा तरग्ेदो यजुेद सामेदो अदेद शिषाको व्याण निरृत्म सतो ज्योतिषम अतरा तथर மதி கம்யே நம்ம வந்து இங்க ரிஷிகேஷில் முண்டக்க உபநிஷத்தை வந்து பார்த்துட்டு வரோம் இங்க துவக்கி இருக்கோம் நல்ல ஒரு சுபதினத்துல சோ உபனிஷத்தோட தாற்பயம் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் விரும்பிறது வந்து ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் சுகமா இருக்கணும் பேவரபிளா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நினைக்கிறது சாதாரண ஜனங்கள் மாத்திர பக்ஷி நினைக்கிறது ஈவன்தோ தாவரங்கள் கூட அப்படிதான் நினைக்கிறது யாராவது ராட்சசம் மாறி அது பயப்படும் அதுக்கு அதனால எல்லாருமே சுகமா இருக்கிறதா விரும்புகிறோம் எஸ்பெஷலி மனுஷனுக்கு கொஞ்சம் விசேஷமா இருக்கு அதிகோ விசேஷகா எது புத்தி அப்போ இவம் மாத்திர்தான் சிந்திக்க முடியும் யோசிக்க முடியும் அந்த விவேக சக்தி டிஸ்கிரிமினேஷன் பவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இதற்கு ஸ்பெஷல் யூனிக் பவர் அது அதை நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை இதுதான் விசேஷம் விசேஷமான பவரை யூஸ் பண்றதே கிடையாது அதுக்கு டிஸ்கிரிமினேஷன் பவர் விவேக சக்தி எது ரைட் எது ராங் எது ரைட் எது ராங் எது சரி எது தவறு அப்படி அப்ப நம்ம வந்து அனுபவிக்கிறது ரெண்டு விதமான சுகம் இருக்கு ஒண்ணு விஷயானந்தம் இன்னொன்னு ஆத்மானந்தம் விஷயானந்தன்றது நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது அப்புறம் அது வந்து அனித்தியமா இருக்கிறது அது ஒரு காலத்துல நம்ம விட்டு போயிடுறது எது இருந்தாலும் அப்போ மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிக்கிறான் போகாத ஆனந்தத்தை வரணும் ஓகே அப்போ போகாத ஆனந்தம் வராது வந்து போய்டும். போயிடும் இதுக்காஜிக் வந்து தின அப்ப போகாத ஆனந்தம்னா நமக்குள்ளே ஏதோ இருக்கு ஆனந்தம் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் முழு இந்த வேதத்தினுடைய கோல் குறிக்கோள் அதுக்கு நமக்கு வந்து புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு தர்ம அர்த்த காம மோட்ச புருஷார்த்தம் அப்ப எல்லாரும் விரும்புறது பரமார்த்த புருஷார்த்தம் ஆனந்தத்தை தான் விரும்புறான் நம்ம டிரைவ் பண்ணினோம் ஓகே அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் அந்த ஆனந்தத்தை நம்ம எப்படி கிடைக்கிறது அந்த ஆனந்தம் நமக்குள்ளேயே இருந்தாதான் அது பர்மனண்டா இருக்கும் கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்டு சூட்சமா அதை கண்டுபிடிச்சாதான் இதெல்லாம் இருக்குது அத வந்து இவன் கேக்குறான் சிஷியன் வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்னா நான் எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமமாகமோ அதை எனக்கு சொல்லுங்க அதாவது ஐடியா என்னன்னா இப்ப இட்லிக்கு அதுக்கு சபஸ்டண்ட் வந்து இட்லி மாவு அரிசி சப்பாத்திக்கு சப்பாத்தியில வந்து சப்பாத்தியோட சப்ஸ்டண்ட் இட்லியா இருக்கு அரிசியா இருக்காது ஓகே வேற ஒண்ணும் இருக்காது அதுக்கு டெபினா கோதுமை தான் அப்போ நம்ம இங்க காரண காரியவாதத்தை எடுத்துட்டு காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் அந்த விஷயத்தை நம்ம இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமா கையாள்றோம் ஒரு காரியம் இருந்தா ஒரு காரணம் இருந்தாகணும் இப்ப சிஷியனுடைய கேள்வி என்னன்னா தோல் யூனிவர்ஸ் காரியம் எஃபெக்ட் இதுக்கு காரணம் இருந்தாகணும் காரியம் ஒண்ணு இருந்தா காரணம் டெஃபினடா இருக்கணும் அந்த காரணத்தை நான் தெரிஞ்சிட்டேன்னா அதுதான் காரியத்தில் இருக்கு காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் அது மாத்திர அந்த காரியத்தில் இருக்கிறது அத்தனையும் காரணம் தான் சொல்லலாம் இல்லையா ஓகே நகையில இருக்கிறது அத்தனையும் தங்கம் தான் தங்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை ஓகே அப்போ நாம என்ன சொல்றோம்னா இது சாதாரணமா நாம் போய் என்ன சொல்லுவோம் அங்க பார்க்கும்போது நகைத்தான் சொல்லுவோம் செயின் சொல்லுவோம் வளையல் சொல்லுவோம் தங்கம் தங்கம் சொல்றதுல ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தா சொல்லுவோம் இது கோல்டு செயின் கோல்டுங் கோல்டு பேங்கல் கோல்டு ஒட்டியான அப்படி சொல்லுவான் அப்போ கோல்டு பிளஸ் கோல்டு பிளஸ் கோல்டு பிளஸ் ஓகே கோல்டு நீக்கிட்ட வச்சுக்கோங்க அதனுடைய சைட்ல இருக்கிறதுக்கு வேல்யூ கிடையாது ஓகே ஒண்ணு அதுக்கப்புறம் கோல்டு செயின் இஸ் ஈக்வல் கோல்டு பிளஸ் செயின் நாம ரூபம் அப்படி சொல்லலாம் ஒரு விதமா இன்னொரு விதம் எப்படி சொன்ன கோல்டு பிளஸ் பிளஸ் செயின் இருக்க அது weightless லெஸ் நாம ரூபம் லெஸ் கரெக்ட் நேம் அண்ட் பார்ம் ஓன்லி நேம் அண்ட் பார் தான் அதுக்கு வெயிட்டோ சப்ஸ்டன்டோ ஒன்னும் கிடையாது ஓன்லி அப்பியரன்ஸ் ஓன்லி அப்பியரன்ஸ் தோற்றத்துக்கு நாம வாச்சாரம்பணம் நாம ரூபதேயம் சும்மா இருக்கிறது அப்ப ஒண்ணு சத்தியம் இருக்கிறது இன்னொன்னு இல்ல ட்ரூத் சொல்ல முடியாது அது இருக்கு நகைன்னு நம்ம ஒரு பெயர் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அந்த நகைன்னு இருக்கிற வரைக்கும் அது காரியமா பார்த்து இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கிறது அதனுடைய ரூட்டை கண்டுபிடிச்சிட்டா ஓ அதுதான் சத்தியம் அதை வந்து இவன் கேட்கிறான் அதை தெரிஞ்சுட்டா காரிய பதார்த்தத்தில் அத்தனை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இது தெரிஞ்சிருந்தா அது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகும் ஏக்க விஜான அநேக விஜான பவதி ஒரு அநேகமா தெரிஞ்சனும் இந்த கேள்வி கேட்ட டீச்சர் என்ன பண்றாரு முறையா இதுக்கு ரெண்டு விதமான அறிவு கொடுக்கிறார் ஒன்னு அபராவித்யா இன்னொன்னு பராவித்யா அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஒன்னு கீழான வித்யா இன்னொன்னு மேலான வித்யா ஒண்ணு ஷர வித்யா இன்னொன்னு அக்ஷர வித்யா ஒண்ணு அழியக்கூடியது இன்னொன்னு அழியாதது அப்படி ரெண்டு டைப்ல அவர் டீச் பண்றார் அதுல வந்து பஸ்ட் விஷயம் அபராவித்யா எடுத்துக்கிறார் அபராவித்யா இது சத்துர்வேதம் நேத்தி கஷ்டப்பட்டு கடகடனு சொல்லுன்ன சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு புரியாது சீக்ஷா கல்பா அப்படி நிறைய விஷயம் படிச்சுட்டோம் ஏன் அது வேகமா போனா அது அபராவித்தியா இப்ப நமக்கு ரிலேட்டிவா இல்ல அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது நம்ம விதமா சிந்திச்சு இருக்கிறாங்க அவங்களுடைய மேதா விலாசம் என்ன இருக்கிறது அதெல்லாம் நம்ம நேத்திக்கு படிச்சது இன்னைக்கு கங்கை கேரையில கேட்டீங்க இல்லையா அந்த சங்கல்பம் பண்ணும்போது அந்த வருஷம் எல்லா விஷயம் நம்முடைய சங்கல்பத்துல எல்லாம் வருது இன்னை வரைக்கும் அது கண்டினியூட்டி இருக்கிறது எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணீங்கன்னா எட்டாம் வருஷம் மே மாசம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பெரிய ஆளா இருக்கலாம் அதுக்கு மேல எத்தனை ஆளை பார்த்திருப்பா நம்ம இதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது எத்தனை ஏற்பாடு இருக்கும் அதனால ஆனாலும் கூட அவனுடைய விஷயத்துல அப்படி போயிருக்கிறது சரி அப்புறம் வந்து நேற்றுக்கு நம்ம எல்லா விஷயம் பார்த்தோம் நம்ம உலகம் உருண்ட இருக்கிறது கூட நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சது அது கல்பம் வந்து கொஞ்சம் கடைசியா முடிக்கும்போதுன்னு சொன்ன கல்பம் வந்து கர்ம பண்றதுக்கான ஒரு சயின்ஸ் ஆல் ரிச்சுவல்ஸ் பண்றதுக்கான சயின்ஸ் கல்பம் ஓகே அதுக்கு வந்து நிறைய ஆச்சாரியா இருக்கிறாங்க ஓகே ஒவ்வொரு கல்பூ சூத்திரம் இருக்கிறது அதுக்கு பேர் கல்பாஸ்திரம் அதுக்கு நிறைய ஆச்சாரியா இருக்காங்க ரிஷிகள் ஆச்சாரியெல்லாம் ரிஷிகள் இவங்க எல்லாம் சோ ஒவ்வொரு வேதத்துக்கும் நம்ம பார்த்தோம் அதுல அதுல சவுத்த சூத்திரம் கிரஹிய சூத்திரம் இருக்கிறது இந்த கல்பசூத்திரத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து சிரௌத்த சூத்திரம் இன்னொன்னு கிரஹிய சூத்திரம் கிரகிய சூத்திரத்துல தான் நமக்கு டே டு டே லைஃப்ல இருக்கிற அத்தனை விஷயம் இருக்கிறது அது என்ன கர்ப்பானம் அப்புறம் பும்சவனம் சீமந்தம் ஜாத்த கர்மா நாமக்கரணம் அன்ன பிரோச்சனம் உபநயனம் விவாகம் அந்த அந்த லாஸ்ட் சங்குறது அந்த அப்போ கர்ப்பஸ்தானத்திலிருந்து உள்ளுக்குள்ள போற சிஷு பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து சிஷு உருவாகிறதுல இருந்து அதுக்கப்புறம் சீமந்தத்துல இருந்து பியூட்டிஃபுல் சிஸ்டம் குளோபில் வேற எங்க கிடையாது இத்தனை ஒரு ஜீவன் வெளியில வருதுனா அத்தனை விதமான ஏற்பாடு ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டிருக்க நம்ம ஊர்ல இதெல்லாம் கல்பசாஸ்திர டீல் பண்றது அது மாத்திரம் என்ன பண்றது நாற்பது விதமான சம்ஸ்காரங்களை கொடுக்கிறது ஓகே அப்புறம் எட்டு விதமான ஆத்ம குணங்கள் இருக்கணும் சொல்றது இது இதெல்லாம் வந்து கல்ப சாஸ்திரத்துல சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகே சோ இப்ப வந்து நம்ம அதுக்கு அடுத்தது இவர் அபராவித்யா பார்த்துட்டு பராவித்தியா போறாரு அதே ஸ்லோகத்துல இன்ட்ரோடக்ஷன் சூத்திர வாக்கியம் அதுக்கப்புறம் அதை பிரீஃபா சொல்ல போறோம் அதுக்கப்புறம் வியாக்கியானம் இருக்கிறது இப்ப நம்ம இந்த கேம்ப்ல என்ன செய்யப்பறோம் சூத்திர வாக்கியத்து மாத்திரம் தான் எடுத்துக்க போறோம் அதனோட பிரீஃப் அதுக்கப்புறம் பர்தரா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கண்டினியூ பண்ண இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அது என்னது பார்த்திருமே இந்த ஜென்மத்திலேயே இல்லையா அந்த சத்தியத்தை அடைஞ்சுட்டா கம்ப்ளீட் ஆயிடும்னு சொல்றேன்ல நான் சொல்ல உபதீஷ சொல்றது அப்போ நான் அதை அடைஞ்சிடும் அப்படி பார்த்திருப்போம் பராவித்யா அத்த பரா அத்த பிறகு பராவித்யா என்ன பராவித்யா யா தத் அக்ஷரம் அதிகமியே அதிகமியே நோன் தெரிஞ்சுக்கோ அடையப்படுகிறது எதனால் அடையப்படுகிறது அந்த பராவித்யா யா தத் அக்ஷரம் எதனால் அந்த அழிவற்ற பரம்பொருளை அடைவதற்கு உதவி செய்யுமோ அந்த சாஸ்திரத்துக்கு பேரு பராவித்யா அழிவற்ற அக்ஷரம்னா அழிவற்ற எப்போ நல்லா இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது நித்தியமா இருக்கிறது சாஸ்வதமா இருக்கிறது அக்ஷரம் ஷரம்னா அழியிறது அக்ஷரம் அழியாமல் இருப்பது அப்போ ஏற்கனவே நம்ம எட்டிமலாஜி அக்ஷரம் மீன்ஸ் என்ன சொல்லாம் அக்ஷரம் நரதி இது அக்ஷரம் எது அழிவற்றதோ அது அக்ஷரம் இது சாதாரணமா விஷயம் ஓகே இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம் பிரம்மாஜோட ஆயுசு பெரிய கணக்கு பார்த்தோம் ஏன் சம்பஸ்திரம் எல்லாம் பார்த்து கல்பம் எல்லாம் அவருக்கு ஏழு கல்பம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மன்மந்திர மனு சொல்லி பதினாலு மனுக்கள் சொல்லி ஆத்தப்பு கலியுகம் சத்துருகாம் அவ்வளவு வருஷம் காலம் சொன்னாலே என்ன அர்த்தம் பிரம்மாஜிக்கு நான் நைசா சொன்னேன் பிரம்மாஜிக்கு இப்ப ஐம்பது வயசு நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பது வயசுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா காலம்னா என்ன கழிந்தெடுத்து இன்னொரு ஐம்பது வயசுல முடிஞ்சுடுத்து அடுத்தது பிரம்மாஜி வெயிட்டிங் லிஸ்ட் ஆஞ்சனேயா அப்படி சொல்லப்படுறது அதனால எனி ஷரம் எனி திங் சரம் அப்பரா எனி ஓகே அப்ப அக்ஷரம்ன்றது அழியாதது அப்ப அழியாதது எப்படி இருக்கும் இப்ப வந்து இது இது இருக்க பியூட்டிஃபுல் பார்ட் இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது களிமண் இருக்கு பானை வந்த பிறகு என்ன இருக்கிறது களிமண் இருக்கு பானை இப்ப உரைஞ்சு தெஞ்சுங்க என்ன இருக்கும் அப்போ முக்காலத்திலையும் இருக்கிறது களிமண் பிரசன்ட்ல இருக்கிறது மாத்திரம் நிகழ்வு காலத்துல மாத்திரம் இது பானன் சொல்ற ஒரு வஸ்து நிகழ்வு காலத்துல பானை செய்யறதுக்கு முன்னாடி பானை இல்லை பானை உடஞ்சிட்ட பிறகு பானை இல்லை அப்ப என்ன நிகழ்காலத்தில் மாத்திரம் எப்படி இருக்கும் நிகழ்காலத்தில் இல்லைன்னு சொல்றாரு யாரு சங்கராச்சாரியரோட பகவத் பரமகுரு கவுட பாத்தார் நிகழ்காலத்துல மாதிரி எப்படி இருக்கும் இதுக்கு இதுக்கு இதுக்கு சப்டன்ட் என்ன இருக்கு கிடையாது ஓன்லி பார் அப்பியரன்ஸ் ஓன்லி பார் அபியரன்ஸ் பானைக்கு வெயிட் கிடையாது பானைக்கு சப்டன்ட் கிடையாது மீன்ஸ் நாம ரூபா நேம் அண்ட் ஓகே அதுக்கு ஒரு சப கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த நகை வந்து நம்ம எப்படி வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே கழுத்தில் போட்டது கையில் போட்டு கையில் போட்டது இடுப்புல போட்டுக்கலாம் எப்படி மாத்திக்கலாம் ஓகே மாறக்கூடியது ஆனா மாறாதது அதுல எது தங்கம் அந்த தண்ணாது அந்த மாதிரி அப்ப காரியம் வந்து அழியக்கூடியது மாறக்கூடியது அழியக்கூடியது காரிய பதார்த்தம் எப்பவுமே மாறாதது அழியாதது எல்லா காலத்தில் இருக்கிறது அதனால அப்படி எது இருக்கிறதோ அந்த காரணத்திற்கு பெயர் அக்ஷரம் அந்த அக்ஷரத்துக்கு பெயர் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அக்ஷர வித்யா अलोकमेरी so, okay? so, इलोक ஏன் இம்பார்டண்ட் இன்னைக்கு கேம்ப் முடிய போறது மாத்திரம் இல்ல இந்த பராவித்யா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் பராவித்தியா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஆ அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த பராவித்தியா தான் ஆப்ரேட் பண்ணினா தான் நான் என்னை பத்தி பேசுறது பராவித்தியா செல்ஃப் நாலேஜ் யா இந்த பராவித்யா பேரு ஆத்ம உங்களை பத்தி தெரியாதா எல்லாருக்கும் தெரியுமே பயோடேட்டா பெருசா இன்னாருக்கு அந்த பயோடேட்டா டூப்ளிகேட் பயோடேட்டா இந்த டூப்ளிகேட் பயோடேட்டாலே நிறைய பேர் டூப்ளிகேட் கொடுப்பான் தாசில்தார்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு தான் ேட் நீ யாரு டீல் பண்றதா வேதத்தினுடைய முக்கியமான சப்ஜெக்ட் யார் தெரியுமோ நீங்க தான் நான் தான் அப்ப என்னை பத்தி பேசறது உபநிஷத்து போரடிக்குமா போரடிக்காத யாராவது உன்னை பத்தி அங்க பேசின அதுவும் சந்தோஷமா பேசின அப்படி இருக்கும் நீ எவ்வளவு டயர் சொல்ற கரெக்ட் அவன் ரொம்ப நல்லவங்க தெரியுமா உங்களை பத்தி யாராவது நல்ல விதமா பிரசன் பண்ணா நம்ம வாயிலிருந்து என்ன வருங்களா குட் கேள் வேற மாதிரி பேசு வச்சுக்கோ சப்பரோஸ் மாத்தி பேசினாங்க அது எல்லா இருக்கு இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னா இந்த உபனிஷத்தை குறிப்பா நம்மளை பத்தி யு ஆர் த பிரமன் நீட்டா அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்றது யு You are நாட் ஹோல் அப்படி சொல்றது யூ ஆர் இன்பினிட் ரியலி அப்படி சொல்றது அப்ப நம்மளை பத்தி எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறது மதிப்பு கொடுக்குறது அந்த சப்ஜெக்ட் டீல் பண்றது எப்படி போர் அடிக்கும் வேதாந்தம் போர் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் நீ போர் அர்த்தம் புரிய புரியலன்னு அர்த்தம் உன்னை பத்தி உனக்கு தெரியலன்னு அர்த்தம் அப்ப நம்மளை பத்தி சப்ஜெக்ட் மேட்டர் அந்த இடத்துல கேட்டு கிட்ட பத்தி பேசிட்டே இருக்காங்க நம்மளை பத்தி பேசுறதுன்னா எவ்வளவு வேலை இருந்தாலும் விட்டுட்டு போய் அந்த வேதவியாச சத்சங்க ஹால்ல போய் உட்கார் என்ன சொல்றீங்க என்னை பத்தி சொல்லுங்க அதை பத்தி எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு மாவாரிக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த கிருஷ்ண பகவான் வந்தா அப்படியே எல்லாரும் வருவாங்களா அந்த மாதிரி சாயந்திரம் இந்த உபனிஷம் ஸ்டார்ட் பண்ணுவது அதது போட்டது போட்டபடி நேரம் வந்து வேதவியாச சத்சங்க உட்கார்ந்தான் இடமே இல்லாம போறது ஒரு சில பேர் மாத்திரம் கொஞ்சம் தியாகம் பண்ணி நம்ம போய் என்னத்துக்கு இடத்தை கெடுப்பானே அப்படி நிறைய பேரு நினைச்சிடக்கூடாது அதுதான் கொஞ்சம் பேர் நினைச்சா பரவாயில்ல அதனால இந்த பராவித்யா நம்மளை பத்தின சப்ஜெக்ட் அதனால இது இம்பார்ட்டண்ட் மந்திரம் ஆறாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எத்த தத்ரேஷமகிராகியம் அகோத்திரம் அபர்ணம் அச்சுஸ்திரோத்திரம் ததப்பானிபம் நித்தியம் விபும் சொர்கம் சொஷுஷ்ம தயம் எத் பூத்தயோனி பரிப்பந்தி தீரா அப்போ இந்த பிரம்மலட்சணம்னா என்ன வாட் இஸ் பிரம்மன் அதுதான் இந்த கேள்வி எது பிரம்மன் பிரம்மன் கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா ஹைட்டா இருக்குமா குட்டையா இருக்குமா ஈஸ்ட்ல இருக்குமா வெஸ்ட்ல இருக்குமா ஈசானி மூலியாது இல்ல அக்னி மூலியா என்னது எங்க இருப்பா அந்த பிரம்மன் அப்படி பிரம்மனைக்கு சமம் ஆயிடுமே அப்படிப்பட்ட பிரம்மன் எது அப்படி இந்த ஹோல் பகவத் இந்த முண்டகூப்பு நிஷத்தில் இருக்க கீ பாயிண்ட் ஸ்லோகத்துல சிலது இருக்கப்படுறது அதுலயே கீ பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த்ரா இந்த மந்திர இவ்ளோ சிரமப்பட்டு வந்திருக்குமே நம்ம ஒரு இம்பார்டன் மந்திரம் ஒன்னாவது தெரிஞ்சிட்டு போக வேண்டாமா அதுதான் இந்த மந்திர ஆறாவது மந்திர இம்பார்ட்டன் அக்ஷரம்னா என்ன இதனுடைய டெபனேஷன் கொடுக்கறது இந்த மந்திரத்தினுடைய ஐடியா லட்சணம் சமஸ்கிருத சொன்ன லட்சணம் டெபினேஷன் அக்ஷர பிரம்மன் லட்சணம் ஆறாவது மந்திரம் மந்திரம் என்ன சொல்றது அத்ரேஷ்யம் எத்தது அத்ரேஷியம் அப்படி சொல்றது சோ இது என்ன சொல்றது முதல்ல முதல் ஸ்லோகத்திலேயே இன்ட்ரொடக்ஷன் பண்ணினார் அத பராயா தத அக்ஷரமதி கம்யத்தை யாதி அக்ஷர கதி கம்யத்தை அக்ஷரம் இப்ப நமக்கு சாதாரண அக்ஷரம் சொன்னா என்ன என்ன ஒரு ஐடியா வரும் அக்ஷரம்னா அல்பெட் இங்கிலீஷ்ல சமஸ்கிருத்து வந்து அக்ஷரம் தமிழ்ல என்ன தெரியுமோ யாருக்கா ஒருத்தருக்காக தெரியுதோ அல்பாபெட்டு என்னது அரிச்சுவடு எழுத்து வரிசையா சொல்றது அதெல்லாம் சொல்றது அரிச்சுவடு அரிச்சுவோடு கூட தெரியாம என்கிட்ட ஆர்கியூ பண்றா அப்படி பழைய காலத்தில் ஆர்கியூமெண்ட் வரும்போது சொல்ல மாட்டான்ப்பா அரிச்சோடு கூட தெரியாமலான் மலையாளத்திலேயே அக்ஷரமாலா தமிழ்ல வந்து அரிச்சோடன்னு பேரு அப்போ அக்ஷரம்னா அக்ஷரமாலா இருக்க அந்த அல்பபட் இல்லை இதே இந்த அக்ஷரம் இந்த அக்ஷரம்ன்றது ஆறாவது மந்திரத்தினுடைய அழியாத இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய அழியாத வஸ்து எதுவோ காரண வஸ்து எதுவோ அந்த பிரம்மன் இந்த இது அப்படி சொல்றது அப்போ இந்த ஓர் சிருஷ்டிக்கு வந்ததுக்கு காரணம் சொல்லிட்டு முதல் முதல் நமக்கு ப்ரிகேஜி சொல்லி கொடுக்க பாரு என்ன பிரம்மாஜி விஷ்ணுஜி அப்படி புராணமும் இத்திகாசமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நிறைய கடவுள் இருக்கிறார் ஏகப்பட்ட கடவுள் அவர் தான் இந்த சிருஷ்டியெல்லாம் படைச்சாரு காப்பாற்றுறாரு அழைக்கிறாரு இப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகே இது பாலபாடம் இது ஓகே எப்படி பாலபாடம் இது இதுதான் அந்த சுவாமிக்கு எல்லாம் உருவம் இருக்கா நம்ம சொல்ற சுவாமிக்குலாம் எல்லா சுவாமிக்கும் அம்பால் படைச்சார் காப்பாத்தினார் கோயிலமா இந்த பகவான் சிவஜியா விஷ்ணுஜியா அல்லது பிரம்மாஜியா இல்ல முருகனா கிருஷ்ணனா இல்ல பிள்ளையாரா எந்த எந்த அப்பன் இதை படைச்சாரு அவர் தான் படைச்சாரு அவர் தான் சுவாமியில் வச்சிருக்கோம் அப்படி சொல்றான் அப்போ இதுல இந்த சுவாமிக்கு உருவத்தோட கும்பிடுற சுவாமியை நம்ம இருக்கோம் உருவத்தோடு இருக்க சுவாமி அக்ஷரம் எப்படி இருக்க முடியும் அக்ஷரம் இருக்கிறது கஷ்டம் ஏன்னா எனி பார் டினிஃபார்ம் நம்ம நம்ம உடம்பே எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் எத்தனை படி ஏறி இறங்க வந்துடுமா நாலு படி அப்படி குதிச்சு இறங்குவேன் ஒரு ஒரு படியிலும் ரெண்டு காலு வச்சு இறங்குறேன் அதுதான் வேகமா நடந்தது போக இப்போ மெதுவா போகிறது சில பேர் முன்னாடி நடந்தா பின்னாடி நடக்கிறாங்க சில பேரு பெரியவங்க வேகமா போன பின்னாடி ரிவர்ஸ் ஆகிறது இப்படி நம்ம உடம்ப இப்படி கதியில் இருக்கிறது எனி பார் மாறக்கூடியது ஷயமாகக்கூடாது இல்லையா அதனால அப்ப பகவானுடைய பார்ம் இருக்க எனி பார்ம் அப்போ பகவானோட பார்மம் அப்படிதானா அப்படின்னா நமக்கு முதல்ல எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க பாரு ரெண்டு இது ரெண்டு வச்சுட்டியா இது ரெண்டு வச்சிட்டா இப்ப என்ன பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி கணக்கு கொடுத்து இல்லையா ஆறு எப்படி கை சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி விட்டுக்கோ இங்க ஒண்ணு விட்டுக்கோ ஓகே சரி பதினஞ்சு எப்படி வச்சுக்கிறது திரும்ப உங்களுக்கு கணக்கு அப்படி போட்டிருக்கீங்களா இங்க வர அஞ்சு பத்து காலு ஒண்ணு எடுத்துக்கிறது இது பாலப்பாடம் அப்போ போர் பிளஸ் நைன் அக்ஷய எவ்வளவு டுவெண்டி டூ தர்டீன் எவ்வளவு சொன்னாவீன் இப்போ அவ சின்ன பொண்ணு சொல்லிட்டா ஏன்னா இன்னும் ஒரு கால்குலேட்டருக்கு வரல அவ இல்லையா அப்படிதான் இன்னும் வரல போன் வச்சுக்கல சப்போஸ் கொஞ்சம் இந்த பக்கம் பெரியவங்களை கேட்ட வெயிட் ஜஸ்ட் வெயிட் இந்த ஆஃபர் கேட்டா அவுட் அப்போ எல்கேஜி பாட கூட சொல்றதுக்கு இப்ப இல்லாம போயிடுச்சு அப்படின் அப்ப முதல்ல வந்து நமக்கு சிவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் கங்காதரேஸ்வரர் நாம ரூபத்தில் கும்பிட்டுட்டு வரோம் ஓகே அப்படிதான் நம்ம முதல்ல செய்வோம் ஆனா அழியாதத பிரம்மன் காரண பிரம்மன் அது எங்க இருக்கிறது இந்த காரண பிரம்மன் இல்லையா இந்த இப்போ நகையில தன் எங்க இருக்கிறது எல்லா இடத்துல இருக்கிறது கரெக்டா அப்ப பிரபஞ்ச முழுக்க காரிய பதார்த்தம் அப்ப பிரபஞ்ச முழுக்க காரிய அந்த பிரம்மன் எங்க இருக்கிறான் அனைத்தும் இருக்கிறது பிரம்மன் தான் அப்ப அனைத்தும் பிரம்மன் இருந்தா எப்படி நாம ரூபத்தில் இருக்க முடியும் அந்த உருவத்தில் இருக்க முடியாது அது அந்த உருவமற்ற ஒரு வஸ்து தான் பரவி இருக்க முடியும் எக்ஸ்பெரன் பண்றதுக்கு உருவமற்ற முடியாது அப்ப அக்ஷர வித்யா என்றது காரண வித்யா பராவித்யா அந்த வித்யா எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது தான் இருக்கிறது அதனால இந்த சிவபெருமான தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்றது सुटिक संगासम त्रेनें पंचभक्तरह गंगाधरं तसभुज सर्व आभरण भूषित सर्वव्यापीनम ईशान रुद्रम वैव रूप मैं गंगे जरा मुड़ व अर्णना पड़े कड़स कूड़ी मुझे सर्वव्यापी व्यापीनमशाण சர்வ வியாபாரம் ஈசானம்னா இந்த மூல கிரகத்தில் இருக்கிற கங்காதேஸ்வரர் தான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது அவர் வேற ஏதோ ஒரு எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அது என்ன பார் அது உருவமற்றது ஓகே ஆகாசம் எப்படி இருக்கிறது எங்க இருக்கிறது ஆகாசம் எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆகாசம் எல்லா இடத்திலையும் இருக்கிறது அப்ப ஆகாசத்துக்கு உருவகம் இருக்கிறதோ ரூபம் இருக்கிறதோ கடையாது அப்புறம் எது ஒண்ணு சாதாரணமாவே எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது இருக்கிறதோ அதற்கு நிச்சயமா ரூமம் இருக்காது அதனால என்ன அத்ரேஷம் அத்ரேஷம் இன்விசிபிள் இன்விசிபிள் என்ன அது பார்க்க முடியாது ஓகே பார்க்க முடியாது கடவுளை காட்டு கடவுளை பார்த்திருக்கியா கேள்வி இன்னும் பெரிய அறிவோட கேட்கிற மாதிரி கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றேன் கடவுளை எல்லா இடத்துல இருக்கிற கடவுள் உருவமற்றதா இருக்கும் இன்விசிபிள் ஆட்சிக்கு நீ எதை இதெல்லாம் பாக்குறையோ அதெல்லாம் கடவுள் ஏன்னா அது காரிய பதார்த்தம் புரியல இப்படி நாலு தடவை சொல்லுங்க ஒரே புடுவான் கிட்டத்தட்ட இன்னொரு தடவை நம்மளை பார்த்து கேட்க மாட்டான் வரையுதா அதனால அது வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டார் இருக்க அந்த ஸ்டார் கூட ஒரு நாள் அழியக்கூடாது சூப்பர் சூப்பர் நோவா எவ்ரிதிங் எனி திங் அது ரூபம் இருக்கோ ஒரு நாள் அழியக்கூடாது அதனால முதல்ல நமக்கு இந்த ரூபத்தில் இருக்கிறார் விஷ்ணு எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறது விஷ்ணு அப்போ அதுதான் நமக்கு பெரிய கண்டுபிடிச்சது எல்லாத்திலையும் ஈஸ்வரனா பார்த்தது காட்சி தான் அந்த அக்ஷர பிரம்மே INVISIBLE அதை பார்க்க முடியாது முடியாது அந்த பிரம்மன் அப்புறம் எவ்வளவு குண்டா முடியாது நவர் உங்க கண்ணால மத்தவங்களுடைய கண்ணை பார்க்கலாம் உங்க கண்ணை பார்க்க முடியாது நம்ம கண்ணே நம்ம கண்ணாலு எப்படி இருக்குது அது முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னா அத்ரேஷம் இன்டிகேஷன் வந்து ஆண் ஞானேந்திரியத்தினால இந்த பிரம்மன் பிடிக்க முடியாது அத்ரேஷம் பார்க்க முடியாது அதனுடைய அர்த்தம் என்னன்னா அதை கேட்க முடியாது அதை முகர முடியாது அதை உணர முடியாது அப்படிப்பட்ட அது அத்ரேஷம் சர்வ நானேந்திரிய அகோச்சரம் அகோச்சரம்னா அதை அதனால அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்டது அதுக்கப்புறம் என்ன அக்ராக்யம் அக்ராஹியம் அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அக்ராக்யம் கிராக்யம்னா பிடிக்கிறது ஓகே இப்படி தூக்குறது கையால் பிடிக்கூடாது கிராக்யம் ஓகே இப்போ கையினால பிடிக்கிறது என்ன கர்மேந்திரியம் எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கிறது ஞானேந்திரியம் பேசிக் பாலபாடம் சொல்லித்தரக்கூடாது கர்மேந்திரியம் முதல்ல என்ன சொல்றாரு அந்த பிரம்மனை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் கர்மேந்திரியத்தினால அக்ராஹ்யம் வாக்கு பானி பாத பாயு அண்ட் உபஸ்தர்மேந்திரியத்தினாலயும் சர்வ பஞ்ச கர்மேந்திர அகோச்சரம் கர்மேந்திரியோட அகோச்சரம் அது பிடிக்க முடியாது அக்ஷர பிரம்மத்தை அது பிடிக்க முடியாது அப்போ அக்ஷர பிரம்மத்தை ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தினால பிடிக்க முடியாது சரியா அதுக்கப்புறம் எப்படி அந்த இது இரண்டாவது டெபனேஷன் யாரோட டெபனேஷன் இது அக்ரத்தனுடைய டெனேஷன் அக்ஷரம் என்ன பிரம்மன் சொல்ல அந்த பிரம்மன் தான் சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணம் சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணம் நீங்க போட்டிருக்க வளையல் சைன் மூக்குத்தி எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் எது காரணம் தங்கம் அது அப்ப நாம் இப்படி தொட்டு பார்த்து பிரம்மன் இது தங்கம் இது பிரம்மன் தங்கம் புரியும் இந்த பிரம்மன் தான் கொஞ்சம் புரியுது கஷ்டம் ஏன் புரியா நீ மாத்திரம் போடுக்கிறது மொத்தமா இருக்கிறத பத்தி யோசிக்கிறோம் அப்ப அறிவு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கணும் அப்ப அகோத்திரம் இது என்னன்னா இது அகோத்திரம் ஏன் பிரம்மனுக்கு கோத்திரம் இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு கோத்தரமே தெரியாது அதனால என்ன பண்ணுவா தேங்காய் தட்டை கொண்டு போய் பழைய தட்டெல்லாம் கொடுத்துட்ட சுவாமிய சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி பேருக்கு அர்ச்சனை எங்க பண்ண முடியும் சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உன் கோத்தரம் குளம் சொல்லணும் இல்லாட்டி என் பேர்ல பண்ணுங்க எல்லாரும் லோகத்துக்கு பண்ணுங்க அப்படி சொன்னா அவர் பேருக்கு நீங்க பண்ணிக்க வேண்டாம் அக்ஷர பிரம்மனுக்கு கோத்திரம் உண்டோடி கோத்திரம் சொன்ன என்ன அர்த்தம் ஒரு ஃபேமிலி சர்க்கிள் வந்துருவாரு அவரு லிமிட்டெட் ஆயிடுவாரு இவர் எப்படிப்பட்டவர் unlimited, இன்பினிட் அது கோத்தரத்தில் அறக்கக்கூடாது கௌஷிக கோத்திரம் பாரத் வாஜா கோத்திரம் ஜன்னு மகரிஷி கோத்திரம் ஆத்திரே கோத்திரம் ஹரித கோத்திரம் கோத்திரம் தெரியட்டும் கோத்திரம் இன்டிகேஷன் இவர் பாடி ஓகே இவர் இந்த பாடி வந்தவனுடைய இன்டிகேஷன் நான் இந்த கோத்திரம் இந்த ஜாதி சொன்ன அர்த்தம் எப்பதான் நீ ஜாதி சொல்றையோ கோத்திரத்தை சொல்றையோ ஒரு முனை அண்ணமையை சொல்லிட்டு அர்த்தம் ஜி கலவரலாம் வருது உடம்புல மாத்திரமா இருக்கணும் அறிவே விருத்தி ஆகல மனசே விருத்தி ஆகல வேதாந்திக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன் முதல்ல வேதாந்திக்கு வர வேண்டிய முதல் குணம் ஜாதி கண்ணோட்டத்தை எடுக்கணும் ஜாதி அது வந்து அதுல இருந்து காரிய பதார்த்தம் அத நீங்க பொண்ணு கொடுக்கறது வாங்கிறது அதனுடைய ஒரு பாத்தி கட்டி நிலத்தை பயிர் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு அவ்வளவுதான் தப்பு கிடையாது ஜாதி ஞாபகம் அதே நேரத்தில் ஜாதி ஒழிச்சிருவோம் ஜாதி எல்லாம் ஒழிக்க ஒழிக்க முடியாது நம்ம ஊர்ல வந்து மதம் வேணா மாத்த முடியும் ஜாதியை மாத்த முடியாது அதுல நான் வசத்தி நீ தாழ்த்தி சொல்றது ராங் முன்னோர்கள் இருக்கிற உணர்வு இருக்கிற தனித்தனி கேட்டி அங்கே இருந்து அந்த பிரம்மன் நான் சொல்லி கொடுக்கிறதா வேதாந்தது டீச்சிங் பிரம்மத்துக்கு கோத்திரம் கிடையாது கோத்திரம் சொன்னா பாடி ஆகும் பாடினா அது பரிஷபல் அக்ஷர பிரம்மன்றது இம்பரிஷபிள் ஓகே அதனால கோத்திரம் கிடையாது அது போல அவர்ணம் ஜாதி கிடையாது வர்ணம்னா ஜாதி இந்த வர்ணம் மூணு சொல்ல சமஸ்கிருத்துல சொல்லிருக்கேன் அதுதான் ஸ்பெஷல் ட்யூட்டி மூணு விஷயம் இருக்கிறது ஜாதி இருக்கிறது கலர்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது தர்மன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது வர்ணத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கு சங்கர தன்னுடைய பாஷ்யத்தில் தர்மம் மாத்திரம் எடுத்துக்கர் ப்ராபர்டி ஓகே ப்ராப்பர்ட்டி அதனுடைய குணங்கள் அது நாம எடுத்துக்கலாம் பிரம்மனுக்கு ஜாதி கிடையாது ஏன்னா அது நாம ரூபம் கிடையாது காரிய கிடையாது மூலம் அது பிரம்ம பிராமண சத்ரியா வைசிய சூத்ரா நோ வர்ணா நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் ஐ ஆம் ஆல்சோ சத்திரியா வைஷ்யா பிரம்மன் நான் வந்து பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் ஆனா நீங்க என்ன சூத்ரா சொல்றீங்க ஏ பிரம்மத்துக்கு எவ்வளவு சூத்ரா வரும் ஒண்ணு வராது புரையடுதா அதனால ஆல் துப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்பியரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேதாந்திக்க போயிடும் நூற்றி ஆயிடும் நேச்சுரல் ஜத்தி கிடையாது வர்ணம் அவர் கிடையாது அந்த பிரம்மத்துக்கு கலர் கிடையாது ரூபம் கிடையாது இருக்கிற நமக்கு ஒரு மோகம் இருக்க ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க போன இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பாயிடு கருப்பு சொல்றது ஒத்துக்க முடியாது நம்மளால இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு கலர் சொல்லுவான் மாநிலமா இருக்க பொண்ணு அப்படின்னா என்ன கருப்பா இருக்குன்னு அர்த்தம் அண்டர்ஸ்டுட் அதுக்காகவே அவன் வந்து எனக்கு பிடிச்ச கல்லரை கருப்பு தான் பாடு இருக்கேன் திரௌபதி இருக்கால சுந்தர அழகு ஆனா கருப்பி புரியுதா கிருஷ்ணன் கருப்பு ராமன் கருப்பு வியாசாச்சாரியா கருப்பு கருப்பு அவர் ஒரு தீவு தீவு கூட்டத்தில் பிறந்தவர் அதனால கருப்பு வந்து இது கிடையாதுப்பா கருப்பு வெளுப்பெல்லாம் வந்து உடலுக்கு சம்பந்தப்பட்டது பொண்ணு கலரா இருக்கா உள்ளுக்குள்ள குளம் கோத்தர சொல்லிருக்கா குணத்தை அறிஞ்சுக்கோ இல்ல குறைஞ்ச பட்சம் சாப்பாடு பண்ணி போட்டு சாப்பிட்டு பாரு நாங்க மாத்திரம் சாப்பாடு பண்ணோம் அவங்க மாத்திர சாப்பிட சரி அவரும் ஷேரிங் பண்ணிக்கிட்டோம் எப்படி அப்படி இது வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கிறது மீதி விடல கலர் என்ன பிராக்டிக்கல் ஒன்னும் கிடையாது கொஞ்ச நேரம் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா காலையில் எப்படி இருந்ததுன்னா கரெக்டா சொல்றீங்க எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியில இருக்கா பார்க்க ப்ரூஸ்லி முதல்ல கத்துந்ததா வெளியில இருந்து தானா முதல விடு நான் பிரம்மன் அகம் பிரம்மன் சொல்லிட்டா கலர் கிடையாது ஜாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது அரித்தவர்ணம் பீத்தவர்ணம் ஸ்வேத்தவரணம் நீலவரணம் ஆல் திரா கலர் நோ கலர் கலர்ல பிரம்மன் எப்படிப்பட்டது கலர்லஸ் அப்புறம் தர்மம் ப்ராபர்ட்டி கிடையாது அதுக்கு அப்படி இது மூணு சேர்ந்தது எதுவோ அது அவர்ணம் அது வர்ணம் கிடையாது பிரம்மன் அப்படி சொல்லியாச்சு அதனால பிரம்மன் கிடையாதுப்பா ரொம்ப அழகா சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்றது ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க இப்படி சொன்ன நாட்டில எப்படி ஜாதி கலவரம் தெரியலமா இருக்கிறது ஒண்ணும் கிடையாது எனக்கு கிடையாது உணர்ந்த கோத்தர தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அனுபவிக்கணும் அதுலேயே இருந்து வரைக்கும் அவர்ணம் அவர் ஜாதி அதித்தம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றது பிரம்மணத்தை பத்தி இதெல்லாம் பிரம்மத்தனுடைய டெபினேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அச்சுரம் அச்சுஷுரம் அதாவது அச்சு அசோத்ரம் ஓகே இது இங்க கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தணும் ஓகே பிரம்மன கண்ணால பார்க்க முடியாது அந்த பிரம்மனுக்கு கண்ணும் கிடையாது அந்த பிரம்மனுக்கு காதும் கிடையாது முதல்ல வந்து காதால கேட்க முடியாது சொன்னோம் கண்ணால பார்க்க முடியாது அந்த பிரம்மன் அந்த பிரம்மனுக்கு கண்ணும் கிடையாது காதும் கிடையாது கண்ணு தெரியாத காது தெரியாது கபோதி அந்த பிரம்மன் கண்ணு தெரியாதுன்னா அது அவைண்டது அவயவம் எடுத்துட்டா உறுப்பு எடுத்துட்டா அதுல வந்துடும் அதுக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு காது கிடையாது கண்ணு கிடையாது அவயமற்றது அப்படி சரி அதனால அதுக்கு சென்ஸ் கிடையாது சென்ஸ்ல நினைச்சிருக்கூடாது சென்ஸ் அது சென்ஸ்லெஸ் நாட் நான் சென்ஸ் புரிஞ்சுக்கணும் அபானி பாதம் தத்து அபானி அபாதம் அதுக்கு கை கிடையாது கால் கிடையாது இன்னொரு உபரிஷத்தில் படிக்க போறோம் அது கால் இல்லாமல் காலாக நடந்து வந்தது கை இல்லாமல் கையாக வந்தது அதெல்லாம் ஒரே சுத்தம் டீச்சர் இல்லாம இதை சொந்தமா படிச்சுக்கணும் இல்லையா கை இல்லாதது என்ன இது கைகள் கால்கள் கிடையாது அதற்கு ஏன் அந்த பிரம்மனுக்கு கர்மேந்திரியம் அதுக்கு கிடையாது கர்மேந்திரியா அதற்கு கர்மேந்திரியானேந்திரம் கிடையாது உபனிஷத்தை உல்டா பண்றது அங்க சொன்னத இங்க சொல்றது இதனால பார்க்க முடியாது அதுக்கும் அது கிடையாது அப்படின்னா அது எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் இருக்கிறத பத்தி இப்படிலாம் சொல்லி கொடுக்கிறது எப்படியாவது புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றது அத்ரேஷம் அக்ராக்கியம் அது ஆன பிரகடனது அதுல இருந்து நம்ம டிலை பண்ண வேண்டியது அவயமற்றது பிரம்மன் அவயமற்றது அதுக்கு என்ன சொல்றது நிரவயம் பிரம்மன் நிரவயவம் அவயமற்றது அவயவம்னா உருவம் நிறவயம்னா உருவமற்றது நிஷ்கலம் பிராத்த படிச்சிருப்போம் எங்கயோ ஒரு காலத்தில் அப்படிப்பட்டது எப்படிப்பட்டதா இருக்கும் நித்தியம் நித்தியம் அது எப்பொழுதும் இருக்கிறது அழியாதது எந்த நல்லா இருக்கிறது ஓகே நம்ம சரீரம் அழியக்கூடியது எல்லாமே அழியக்கூடியது ஓகே அது அழியாதது எப்படி களிமண் மாதிரி காரணம் சாதாரண காரணம் அழியாது காரியம் மாறக்கூடியது அழியக்கூடியது காரணம் அழியாதது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அனைத்துக்கும் காரணமாக இருக்கிற பிரம்மன் அழியாதது ஆல கிருஷ்ணன் பார்த்திருப்பீங்க நீங்க கிருஷ்ண வந்து ஆல போட்டு ஒரு முதக்கம் இந்த சீர்காழியில மேல ஒரு சுவாமி இருக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சுவாமி வந்து பிரளய காலத்துல மா முதல் ஒருவாடு அப்படியெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கிறது போட்டிருப்பான் பிரம்மன் பிரம்மத்தை அது காரண காரியம் உருவம் நித்தியமானது சாஸ்வதமானது எடுத்தோன்னே அவனுக்கு சொன்னு வச்சுக்கோங்க வீட்டுல இருக்க இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே போன் பண்ணுவான் ஹலோ கீழ் பார்க்கமா ரிஷிகேஸ் போற வரைக்கும் நியாயமா தான் இப்ப என்னமோ அடுத்து பிளீஸ் எனக்கு பயமா இருக்கு ஒண்ணும் பேசக்கூடாது அவைய மட்டும் உருவ மற்ற சொல்லக்கூடாது அங்க போய் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க பிரச்சனை அதனால ஆளில கிருஷ்ணன் சொன்னா கொஞ்சம் புராணத்தில் ஓ பகவான் வந்து இப்படி இந்த வாஸ்து கடவுள் ஒருத்தர் அப்படி இப்படி ஆடுவார் இப்படி அந்த மாதிரி ஒரு இப்படி ஆறுவர் அந்த இருக்க அது மாயா தத்துவம் ஓகே அது பிரம்மன் அது பிரம்மன் ஒண்ணு இருக்கிறது மாயா தத்துவம் ஒண்ணு இருக்கிறது அவ்வளவு ஒண்ணு அந்த பிரம்மன் அதுதான் எல்லா இடத்திலுமாக இருக்கிறது இப்போ அனைத்து நகைகளுக்கும் காரணம் இது தங்கம் அனைத்து பெஞ்சு சேரு எல்லாத்துக்கும் காரணம் மரம் அனைத்துக்குணம் களிமண் ஓகே எல்லாம் இருக்கிறது அது போல எதெல்லாம் நாம ரூபத்தை இருக்கிறதோ அனைத்துமாக இருக்கிறது இருக்கிறது எதுவோ அது பிரம்மன் அதாவது விபிதம் பவதி இது விபுகு விபிதம் பவதி இது விபுகு விபிண்ண காரிய ரூபேண இது விபுகு காரியூப்பேன இது விபுகு அப்படின்னு என்ன அர்த்தம் பலவிதமான தோற்றத்துடன் உடையது அந்த விபுகு இந்த களிமண் பலவிதமான தோற்றம் கலர்ஸ் எல்லாம் இருக்கிறது ஆனா இதுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கிறது ஒன்னு ஒண்ணு ஓகே இது புரியல என்ன சொல்ற தலை மேல தலை மேல இல்லை அதையாவது கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதனால நெக்ஸ்ட் சர்வகதம் சர்வகதம் அப்படி உருவம் மற்றது எங்க இருக்கும் ஆகாசம் எங்க இருக்கிறது இல்லையா இப்ப ஆகாசம் உள்ள இருக்கா வெளியில இருக்கா இல்லையா புதியம் புதிய பூமி அது கிராமர் மிஸ்டேக் அது அந்த பாட்டிலே ஒரு காலி சூக்கிட்டு குதிச்சு குதிச்சுடாரு முன்னாள் சிஎம் அது இப்படியே கைய கால இப்படி ஆட்டி அவர் சிஎம் ஆயிட்டாரு நம்ம நாட்ட நடக்கும் அது போட்டான் புதிய பூமி பூமி ஆகாசம் ஏ ஆகாசத்தில் எல்லாம் இருக்கிறது நம்ம இருக்கிறதுலாம் ஆகாசம் தான் நகர்ந்து அது பேர் ஆகாசம் அதனால ஸ்பேஸ் உருவமற்றது அதனால அது எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறது எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க ஆகாசம் ஒரு வஸ்து எலிமெண்ட் வச்சுக்கோங்க ஆகாச கூட எலிமெண்ட் அந்த ஆகாசத்துக்கு அதிஷ்டானமாக காரணமாக இருக்கிறது பிரம்மன் ஆகாசத்தை பார்க்க முடியாது ஆகாச காற்று ஒரு குணமும் நிர்குணமா இருக்கிற பிரம்மத்தை நான் பார்க்கிறது எப்படி முடியும் இம்பாசிபிள் அதனால அது எப்படிப்பட்டது விபம் சர்வ கதம் அடுத்தது இதுல இருந்து எல்லா இடத்திலும் அது வியாபித்திருக்கிறது எதுவோ அதுதான் இந்த சர்வகதம் பிரம்மன் சர்வகதம் அதனால ஓகே வாட் இஸ் காட் என்ற பதில் என்ன வாட் இஸ் காட்னா வாட் இஸ் இஸ் காட் வாட் இஸ் காட் வாட் இஸ் இஸ் இஸ் காட் இதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இது இருக்கிறது மைக் இருக்கிறது டேபிள் இருக்கிறது ஈஸ்னஸ் அந்த ஈஸ்னஸ் தான் காட் ஓகே அப்போ அது எல்லா இடத்துலயும் சர்வகதம் நீ எதையாவது சொல்லு அது இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் நீ சொல்லும் என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்ற அந்த இருக்கு ஈஸ்னஸ் தான் காட் சர்வகதம் அது இல்லாதது இல்லை சர்வகதமாக இருக்கிறது அப்போ சைனீஸ் பெங்களீஸ் ஒான அப்புறம் என்ன லூசா போட்டிருக்கு என்னவா அது இருக்கு அதெல்லாம் ஈஸ் சொல்ற அப்புறம் எதை குடிக்கிறது அந்த ஈஸ்னஸ் கோல்டு சைனீஸ் மூக்குத்தீஸ் நெத்தி சுட்டீஸ் இல்லையா இருக்குல்ல அந்த ஈஸ் சொல்றேன் அதுதான் கோல்டு ஈஸ்னஸ் தான் கோல்டு சரியா அப்போ இப்ப அந்த சொல்ற ரிங் சொல்றோம் பேங்கிள் சொல்றோம் அந்த ஈஸ் சொல்ற பேங்கிள் ஈஸ் இப்போ அது கோல்ட ரிமூவ் பண்ண முடியுமா கோல்ட ரிமூவ் பண்ணிட்டு பேங்கிள் ஈஸ் சொல்ல முடியுமா நீ யோசிச்சு பாருங்க உபரிஷன் கர்ம கடுமமா இருக்கிறது புரியாம போயிடுறது புரிய அதனால சர்வ அந்தர்யாமி ரூபேன சர்வேஷாம் காரியான சத்தாம் பிரததாதி அப்படி சொல்றது சர்வே ரூப சர்வே அந்தர்யாபி ரூபேன இந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது எல்லா பியூட்டிபுல் இன்னொரு ஸ்லோகத்தில் உபரிஷ்டத்தில் எல்லாத்தையும் படைச்சு அதுக்குள்ள நுழைஞ்சுட்டான் இந்த பிரம்மன் இந்த நகையெல்லாம் படைச்சு தன்னா அதுக்குள்ள நுழைஞ்சு அப்படி அர்த்தம் அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க காரணம் அந்த பிரம்மன் தான் எப்படி இருக்கிறது அந்தர்யாமி ரூபேன சர்வேஷாம் காரியாணம் அப்போ ஆல் பர்வைட அப்போ இந்த பிரம்மன் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதா அந்த பிரம்மன் ஓகே அப்போ அகம் அத்ரேஷ்யம் அகம் அக்ராஹியம் அகம் அகோத்திரம் அகம் அவர்ணம் இது எப்படி சொல்லணும் பிரம்மன் அத்ரேஷம் பிரம்மன் அக்ராஹியம் பிரம்மன் அகோத்திரம் பிரம்மன் அவர்ணம் பிரம்மன் அச்சுஷு பிரம்மன் அக்ஷோத்திரம் பிரம்மன் அபானி பிரம்மன் அபாத்த பிரம்மன் நித்யம் பிரம்மன் விபுகு பிரம்மன் சர்வகதம் இது சொல்றதுக்கு ஆனந்தமா இருக்கும் இத பிரம்மன் போடுற இடத்துல என்ன போட்டுக்கணும் அகம் போட்டுக்கணும் அகம் அத்ரேஷம் அகம் அக்ராக்கியம் அகம் அவர்ணம் ஸ்பரிஷம் அதனால என் போட்டுக்கணும்ப்டி புரிஞ்சு அதனால என்ன சொல்றாரு சூசூக்ஷமம் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது சூக்ஷமம் சூக்ஷமத்தை பார்க்க முடியாது இப்ப வந்து லைட் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுல இருக்க கரண்ட் இப்ப கரண்ட் இருக்கா இல்லையா எப்படி தெரியும் நான் அறிவுபூர்வமா தான் போய் தொட்டு பார்த்துக்கோ நாளைக்கு இன்னைக்கு அதனால இது கரண்ட் இருக்கிறது கரண்ட் இன்விசிபிள் ஏன் அது சூக்ஷமம் இது பார்க்கிறது என்ன ஸ்தூலம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஸ்தூலம் அந்த ஸ்தூலத்துக்கு சூக்ஷமம் இருக்கிறது இந்த பிரம்மன் எப்படிப்பட்ட சூட்சமம்னா சூசூக்ஷமம் சூசூக்ஷமம் ரொம்ப ரொம்ப ஷட்டில்டுஸ்ட் ஷட்டில் எக்ஸ்ட்ரீம்லி ஷட்டில் பார்ட் அது ஓகே அதுக்கு மேல ஷட்டில் கிடையாது அப்போ அப்படின்னா என்ன பிரமாண அகோச்சரம் அது பிரமாணத்தினால அதாவது எந்த விதமான கருவியினாலையும் பொருளினாலையும் கண்டுபிடிக்க முடியாதது சூசூக்ஷமம் அதை பார்க்க முடியாது கேட்க முடியாது அதுக்கு உறுப்பு உருவாது கலர் கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுவும் கிடையாது அதிசூக் அப்படி சொல்றோம் அவ்வயம் திருப்பி சொல்றது அழியாதது அழிவற்றது பாடி எப்படிப்பட்டது இருக்கட்டும் மொத்தத்துக்கு அழிஞ்சா பரவலா ஆயிடும் நாற்பது கடக்கும் போதே ஸ்டார்டிங் ஆயிடும் தேய்தல் சாஸ்திரமே சொல்றது நீ பிறக்கும் பொழுது சாஸ்திரம் சொல்றது தேயும் அப்படின்னு நாற்பது வயசுல போய் டாக்டர் கிட்ட ஐம்பது நூறு கொடுத்து ஐநூறு கொடுத்து உனக்கு இந்த எலும்பு தெரிஞ்செடுத்து டாக்டர் சொல்றார் இந்த எலும்பு தெரிஞ்சிருத்தா அது நானே சொல்லுவேன்னு இத்தனை வயசு ஆறு இவ்வளவு வண்டி ரஷ்ஷா விட்டுருக்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்குதா அற்புர்வம் டாக்டர் முட்டி எல்லாம் எதுவாச்சு உனக்கு முட்டி தேஞ்சு போச்சு சில அம்மா சும்மா இருக்காது ஏன் டாக்டர் ரைட்டு லெக் மாத்திரம் தேஞ்சிருக்கு லெப்ட் லெக் ஏன் தேயில ஏன் கடுப்பாக மாட்டேன் என்ன நீ வலது காலில் நின்னு இருக்கோ என்ன ஒத்த காலில் கோக்கு மாறி ஏதோ ஒரு கால் தேயுறது வயசு ஆக தேயும் காது கேட்காம போகும் கண்ணு தெரியாம போகும் டேஸ்டே இல்லாம போகும்தா இதெல்லாம் ஆகும் இதுக்காக அதை பட வேண்டாம் அப்படிதான் ஆகும் ஓகே இருக்கிற வரைக்கும் எது உண்டோ அதை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் ஒன்னே ஒண்ணும் தேயாது அது என்ன நாக்கு அது ஸ்ட்ரா அது வயசாக ஸ்ட்ராங்கா ஆகும் போட்டு பேசும்ரி டி இந்த இதுக்கு பிரம்மனுக்கு டி கே கிடையாது அறியாதது மாறாதது இருக்குது அகம் அகம் அவ்யம் முதுகு தேஞ்சி போனாலும் முட்டி தேஞ்சி போனாலும் என்ன சொல்லணும் டாக்டர் அகம் அவ்யயம் அப்படி மாறுதட்டு சொல்லும் அவ்வியம் அறியாதது தேயாதது பிரம்மன் அப்படி சொல்லும் இப்ப நீங்க டாக்டர் போயம் பிரம்மன் அறியாதது ஊட்டி இந்த பக்கம் ரைட்ல தெரிஞ்சிருக்கு அவ்வளவு தாவிட்டு ஜரா பரிதயந்தி வியாக்ரீவ திஷ்டந்தி ஜரா பரிதயந்தி அதனால இவர் பர்த்ரு ஹரி சொன்னாரு ஏ உனக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ் புல வெளியில காத்து மாதிரி உனக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஒண்ணு இருக்கிறது அது பாய போறது ரெடியாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனாலீவ திஷ்டத்தை ஜரா பரித்தி அந்த அந்த ஜரான வயோதிகம் வயோதிகம் என்ற புலி பாயத்துக்கு ரெடியா இருக்கு இப்பவே பிற்பாடாது அதனால அதனால இதெல்லாம் வரும் இதெல்லாம் டெத் கூட வரும் அதனால இந்த நிறைய பேருக்கு டக்குன்னு செத்து போகணும்னு ஆசை வரும் கொஞ்சம் பேருக்கு சாவில கவலை இருக்காது டக்குன்னு போயிட்டா நல்லது அதுவும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஏ டக்குன்னு செத்து போறதுக்கு நிறைய புண்ணியம் வேணும் புரியதா இப்படி பேசிட்டா டக்குன்னு போயிட்டா எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல வந்து அவர் அட்வொகேட் பையன் வந்து லாக்கு படிக்க அனுப்பிச்சோர் பெங்களூருக்கு வண்டி ஏத்திட்டு இவங்க வந்தாரு அந்த பால் இப்படி விடுறாரு சுவாமிக்கு அப்படியே மணி அடிச்சா அப்படியே நின்னுப்பர் இந்த டெத் பர்சன் குட் பட் இதர மக்கள்ல அதை தாங்க முடியாது நம்ம பிரியிறதுனால இன்னும் அந்த உருவத்தோட பேச முடியாது அதனால இது ஒரு விஷயம் அவன் போனவனாவது நல்ல புண்ணியமா போன அதை பத்தி என் பொறாமப்படுற நமக்கு நமக்கு எப்படி வருதோ ரெண்டு விஷயங்களும் போனவன் பத்தி புறாமப்படக்கூடாது நாம வந்து டக்குன்னு பொட்டுன்னு போயிடணும்னு எதிர்பார்க்க கூடாது வயசான கருத்த கஷ்டம் எப்ப வேணா டெத் வரட்டும் இப்ப நம்ம தயன் சுவாமி இருக்காரு அவருக்கு உடம்பு எல்லாம் அதுல உலகம் முழுக்க பண்ணிட்டு இருக்காரு அவர் வழியில ஒரு பாயிண்ட் நம்ம வந்தது அவளதான் ஒரு பிரம்மச்சாரி பையன் மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்தா உடம்புலி சுவாமி தூண்டிட்டேன் அவராகிதம் அப்படி தெரிஞ்சுவிடும் பயோ அதிகம் இறப்பது தான் இறக்கறது இல்லை ஐஎம் தான் ஆத்மா பிரம்மன் சரீரம் இது இருக்கிறது யோனி அந்த எல்லா சந்தத்த உருவாக்குறது ஓகே அது இந்த ஜகத்துக்கு யோனியில் இருக்கிறவர் யாருன்னா இந்த கடவுள் தான் யோனியா இருக்கான் ஓகே அப்போ அந்த ஹோல் Big Bang Theory என்ன The whole big theory, the Whole creation சொல்றதுன்னா எப்படி இருக்கிறது ஒன் பாயிண்ட் இருக்கு சாரணம் சயின்ஸ் கண்டுபிடிச்சது ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது அந்த பாயிண்ட் பிரம்மன் அந்த ஜகத்துக்கு காரணம் பூத்த யோனி யாரு பிரம்மன் ஓகே இது சொல்றது அதனால மூணாவது மந்திரத்துல நம்ம தெரிஞ்சா ஒரு இந்த வித்யா சர்வ பிரதிஷ்டம் எல்லா வித்யாவுக்கும் அதிர்ஷ்டான வித்யா அப்படி படிச்சா மாதிரி இது ஒரு விஷயம் அப்போ அந்திரஸ் என்ன சொன்னா பிரம்ம ஞானேன சர்வ ஞானம் சம்பவத்தி ஏக்க விஜானேன ஏக்க விஜானேன சர்வ விஜானம் பவதி ஒரு அறிவினால அனைத்து அறிவியும் தெரிந்ததுக்கு ஆகும் அப்படி சொன்னான் அவன் என்ன கேள்வி கேட்டான் காஷ்மின் பகவோ விக்னாத்தே சர்வமிதம் விக்னாத்தம் பவதி தெரிஞ்சுண்டா இதெல்லாம் தெரிஞ்ச அதாவது இந்த காஷ்மின் பகவதோ சவுனுக்க கேட்ட கேள்வி என்னன்னா இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் வரைக்கும் உள்ள மனசில் உள்ள கேள்விய அன்னைக்கு கேட்டு ஆன்சர் கிடைச்சது பிரபஞ்சம் எதுல இருக்கிறது எங்க இருக்கிறது சாதாரணமா நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் பிரம்மன் வேண்டிக்க மாட்டோம் நமக்கு ஒரு விதமா நடந்து தூச்சுக்கோ கடவுளை போட்டு திட்டுவோம் பாரு அப்படி நார்மலா இருந்துட்டா பிரபஞ்சமாவது அப்படி போயிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஜகத்து இப்படியா படைச்சிரு எனக்கு தொந்தரவா என படிச்சாரு எனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் என விரோதமா படைச்சாரு இது டைலாக் வீட்டுக்கு வீட்டு இருக்கும் நார்மலா இருக்கிறவருக்கு இதெல்லாம் இந்த புலம்பில் இருக்காது கொஞ்சம் மாறி இது யார் யாரும் படைக்கலா படைக்கிறதே இல்லைன்னு சொல்லப்படும் படைப்பே இல்லை எது மாதிரி நகை மாறி டெஸ்க் மாறி இதெல்லாம் படைப்பே கிடையாது ஓன்லி பார் உட் டேபிள்ன்றது மேஜைன்றது வெறும் நாமதேயம் தான் உங்களுக்கு துக்கம் வரும்போது வெறும் நாம ரூபம் தான் அப்படி சொல்றதுக்கு சக்தி வந்ததுதான் யுவார் வேதாந்தி புரியுதுல அப்ப நாங்க துக்கம் வரட்டும் அப்ப நான் சொல்றது அப்ப வந்த தாங்காது இப்ப மைண்டை ட்ரெயின் பண்ணி அறிவு பூர்வமா கொண்டு வந்து அந்த டயத்துல அப்படி பார்க்கலாம் புரியுதுதான் அப்படிலாம் பார்க்கக்கூடாது வீட்டுல எல்லாரு மாதிரி சகஜமா இருங்க அப்படி என்ன என்ன இது சொல்லி சொல்லு நட யின் இந்த ஒரு எனர்ஜியா இருந்தா அதுக்கு பேரு கண்டுபிடிக்கல சில சமயம் குழந்தை புறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுருவான் அதுக்கே சண்டை எனக்கு சின்ன பூர்ல ஒரு கால் என் குழந்தைக்கு நான் வந்து எங்க அப்பா பேரு வைக்கணும்னு சொல்றேன் அவன் வந்து அவன் அப்பா பேரை வைக்கணும் இந்த குழந்தை முதல்ல குழந்தை நல்லபடியா புறக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்க ரெண்டு அப்பா பேரு பேரு இல்லாம சுவாமி சில சயின்ஸ்ட் நம்ம சீர்தான் ஒரு எனர்ஜியா இருந்தது அதுக்கு பேரு டோனு பேரு டோ நாம இதுல கூட டோ தான் சொல்றது அங்குஷ்டா அப்படி சொல்றது பிரம்மன் இங்க ஹிரதய கொகைக்குள்ள அங்குஷ்ட மாத்திர புருஷா உபனிஷத்து சொல்றது அப்போ பிரம்மன் வந்து இருக்கு யாரால தெரிய முடியும் நாட் ஆட்மரி பர்சனால குப்பனும் சுப்பனால முடியாது தீராகா இத கண்டுபிடிச்சிட்டா அவன் யாரு சாதாரண ஆணையில் அவன் தீராஹா அந்த தீராகா அவன் யார் விவேக்கி பஷ்யந்தி பரிக்கிறது ஒரே பிரம்மன் தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படி யார் அந்த தகுதியுள்ள மனிதன் பார்க்க முடியும் சர்வம் பிரம்ம பயம் அப்படின்றத யாரால் பார்க்க முடியும் யாரால பார்க்க முடியும் இருக்கிறவனால பார்க்க முடியும் தகுதி உள்ளவனால பார்க்க முடியும் அது என்ன தகுதி நமக்கு பிடிச்ச தகுதி தான் சாதன சதுஷ்ட சம்பிகாரின அதே மாதிரி மனசுல பதிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் விவேக வைராக்கிய சமதமாதி உமுக்ஷுத்துவம் அப்போ விவேகனா இந்த பிரம்மஜானம் அடைய தான் என்னுடைய பிரைமரி ஜாப் கமிட்டட் லைஃப் மீதெல்லாம் செகண்டரி பிரைமரி அப்படிப்பட்ட ஞானம் என்னது நான் பார்த்துடுறேன் அப்படின்னு இப்ப எப்படி நீங்க உறுதியா என்ன ப்ராப்ளம் ஆனாலும் இங்க ரிஷிகேஷ் வந்துடுறேன் பத்ரி நாராயண தரிசிச்சேன் அப்படி எவ்வளவு உறுதியா இருந்தீங்க இல்லையா எத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் வந்தீங்க அவரு நீங்க என்ன விட்டுட்டு போறீங்களே நானும் வரேன் இப்ப வந்து சொன்னீங்கன்னா நகர நகரத்து இவர் வந்து ஏறிட்டார் அப்படி வந்த பக்கம் குழந்தை விட்டுட்டு வந்தவங்க இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு மோட்சம் சத்தியம் பிரம்மன் சொல்றீங்க வேத சொல்றது உண்மையா பொய்யா பார்த்துருவோம் அப்படின்னு கமிட்டடா இருக்கிற விவேக விவேக வைராக் அதுக்கு என்ன சொன்ன நீங்க சென்னையை விட்டுட்டு வந்திருக்கீங்க பைராக்கின்றது என்ன ரினன்சியேஷன் ஓகே ஒண்ணு விட்டா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும் அதனால ரினன்சியேஷன் இருக்கணும் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் கிளாஸுக்கு போகும் போது கிளாஸுக்கு போகும்போது அப்பா என்ன பீச்சு கூட்டிட்டு பாரு சொன்னீங்க இருடா கன்னு நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அதெல்லாம் அப்புறம் சரி கிளாஸுக்கு போகலாம் அப்படி வார்ப்பாங்க முடிஞ்சு இப்படி எத்தனையோ பிராப்ளம் இருக்கும் அந்த மீறி வர்றது இருக்க அதுக்கு பேரு வைராகியம் வைராகிய விடுறது அதுக்கு வர்றது அது ஒரு தகுதி மூணாவது தகுதி என்ன சமாதி சக்க இது வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரம் மனம் இதெல்லாம் பலமா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது சஞ்சலம் இல்லாம இருக்கிறது அதெல்லாம் தகுதி அடையிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிடவன் அதுக்கப்புறம் கடைசியானா முமுக்ஷுத்வம் முமுக்ஷுத்ரம் மோக்ஷமிச்சா அந்த நித்யானந்தம் இருக்க ஆத்மானந்தம் பராவித்யா ஞானம் அதை அடையணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சவன் அப்போ கண்ணா உன் சன்னதியில் நானும் இடம் பெற வேண்டும் தகுதியை எந்தனுக்கு அருள்வா ஒண்ணு தகுதியை நம்ம அடையணும் இல்லைன்னா பகவான் கிட்ட முட்டிக்கணும் பகவானே இவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் எனக்கு புரியவை எங்க நேரா சுவாமி அந்த சுவாமி கிட்டதான் போனோம் அந்த சுவாமி கிட்ட போய்தான் உருவம் இல்லாத இடத்துக்கு போக முடியும் ஞாச்சுக்க உருவம் உள்ள கடவுளை உடனே போயிட்டு உருவம் நாஸ்திக மாதிரி பேசிட்டு கூடாது உருவ கடவுளை வணங்கி வணங்கி வணங்கி ஒரு நாள் சொல்லாம் போ எல்லா பக்கம் போம் அப்படி சொல்லுவோம் அதுவே சொல்லும் என கும்புறையாங்க பேசின அவர்கள் தான் தீரர்கள் தகுதியை அடைந்தவர் எவரோ அவர்கள் தகுதி அப்பதான் காம குரோத லோப மோக மத மாச்சரிய சரிப்பா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சாதனை சதுஷ்ட பண்ணி எல்லாம் அடைஞ்சா என்ன பெனிஃபிட் அப்படின்னா காம லோப மத மாச்சரியம் அதுல இருக்கிற மைண்ட் எல்லாம் பிரீடம் விடுதலை ஆகும் மைண்ட் எப்படி இருக்கும் இப்ப மைண்ட் எப்படி இருக்கிறது கொஞ்சம் நேரம் மைண்ட் பார்த்தாங்க என்ன ஆகிறது இது வந்துதா, அது வந்துதா, அது போனதா கொஞ்சம் நேரம் இது பண்ண முடியும் இப்ப என்ன ஆடுது காலையில கங்கா தீரத்தை எப்படி இருந்தோம் மனசு ஒன்றி குளிர்ந்து அப்படியே அந்த ஜோதியில் அப்படியே இருந்த மறந்து அதுல இருக்கும் ஆனந்தா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் பாடி மைண்ட் மறந்தா ஆனந்தம் இருக்கும் பாடி மைண்ட் எப்படி ஞாபகம் அப்பாப்ளம் இருக்கிறது அந்த மாதிரி மனபாரம் மனபாரம் இறங்குறது இந்த மோக்ஷம் என்ன இருக்கு மன மாறப்ப அதனால இந்த மன பாரத்தை இறக்கினவன் மன பாரத்தை குறைச்சவன் தீரா ஓகே யார் அந்த தீரன் அப்படின்னா அவனுக்கு மனசுல பாரம் கிடையாது நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு குழந்தையா கொட்டியா எங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு இருக்கட்டும் அதெல்லாம் புடிச்சுக்கிறது எல்லா விதமான செய்ல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறேன் அட்டாச்மெண்ட் எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் எமோஷனல் அட்டாச்மெண்ட் நீக்கிறதுன்றது வெறுப்பு கிடையாது இருக்க சேஞ்ச் யுவர் திருஷ்டி மாத்திர சேஞ்ச் அத மாட்டீராகா அந்த தீராகா பரிபர்ஷி எல்லா இடத்துலையும் நீக்கம் வந்து அந்த பிரம்மனை கண்டு உணர முடியும் தே இவனாலும் அனைத்துமாக இருக்கிறது ஏதோ அதுதான் மோதரத்தை பார்க்க முடியல பார்த்தா மோதிரத்தை பார்க்கல மோதிரத்தை பார்த்தா ஒட்டியானத்தை பார்க்க இல்லையா ஒன்னு பார்த்தா இன்னொன்னு பார்க்க ஆனா ஒன்ன பார்த்துட்டா எல்லாத்திலையும் அத பார்க்கலாம் எப்படி மோதிரமா தெரியாது மோதிரமா பார்த்தா வளையல் தெரியாது வளையலா பார்த்தா சைன் தெரியாது ஆனா ஒன்னு பார்த்தா எல்லாம் தெரியும் என்ன எத தங்கமா பார்த்துட்டா வலைய பார்த்தாலும் தங்கமா இருக்கும் மோதிரத்தை பார்த்தாலும் தங்கமா இருக்கும் சைன பார்த்தாலும் தங்கம் இது புரியலையா புரியலையா நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா இந்த இது வரைக்கும் வந்து இந்தியா கேட்டதுக்கு சந்தோஷமா முடிச்சிருவோம் தங்கத்தோட முடிச்சிருவோம் நேரா நம்ம ஜிஆர்டிகில போயிட்டு வாங்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஓ இதெல்லாம் தங்கம் பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணேவிஷி ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ